சக நோ நோணத்து சக வீரியகை தேஜஸ்வினம் அதுவைதரத்னம் என்ற ஐந்து ஸ்லோகங்களில் கூறப்பட்டுள்ள கருத்தை சிந்திப்போம் முதலில் இந்த தலைப்பின் பொருளை பார்ப்போம் பஞ்ச என்ற சொல் ஐந்து என்பதை குறித்தாலும் பஞ்ச ஸ்லோகாகா என்று பொருள் கொள்ள வேண்டும் ஐந்து ஸ்லோகங்கள் இந்த ஐந்து ஸ்லோகங்களில் உள்ள கருத்து மைய கருத்து என்ன என்றால் அத்வைதத்தை மையமாக கொண்ட ஐந்து ஸ்லோகங்கள் இந்த கருத்தும் ஸ்லோகமும் எதனுடன் ஒப்பிடப்படுகிறது என்றால் ரத்னம் ரத்னம் என்பது விலைமதிக்க முடியாத ஒரு கல் ஒரு பொருள் அப்படி விலைமதிக்க முடியாத ஒரு பொருளுக்கு அதற்குள்ருத்தும் ஒப்பிடப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு பொருளை ஸ்லோகமாக கொண்டால் அந்த இரத்தினிருந்து வெளிவருகின்ற அந்த ஒளியை ஸ்லோகத்திற்குள் இருக்கின்ற பொருளாக கொள்ளலாம் இந்த ரத்தினத்தை ஏன் நம்ம வந்து உயர்வா சொல்றோம் அப்படின்னா அதனுடைய மிளிர்வு அதனிடமிருந்து வெளிப்படுகின்ற ஒரு அழகு அப்படி இந்த ஸ்லோகம் ஏன் உயர்ந்து காணப்படுகிறது என்றால் இந்த ஸ்லோகத்திற்குள் இருக்கின்ற மேலான ஒரு கருத்து அதுதான் அத்வைதம் அத்வைதம் என்ற கருத்தை கொண்ட ஐந்து ஸ்லோகங்கள் ரத்தினத்துடன் ஒப்பிடப்படுகின்றது பொதுவாக இது போன்ற பல ஸ்லோகங்கள் சங்கரருடைய பெயரில் நிலவி வருகிறது இதுவும் சங்கரருடைய பெயரில்தான் இருக்கின்றது இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்க்கும் பொழுது இது கண்டிப்பாக தான் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்ற ஒரு யூகம் நமக்கு வருகின்றது அப்படி இல்லை என்றால் யார் எழுதினார்களோ அவர்களை சங்கரர் என்று அழைத்து விடுவோம் காரணம் மிக தெளிவாக மிக சுருக்கமாக இந்த அத்வைத தத்துவம் இந்த ஐந்து ஸ்லோகங்களில் கூறப்பட்டுள்ளது கடினமான பதங்கள் இல்லை நமக்கு தெரிந்த உதாகரணங்கள் அது மிக தெளிவாக கூறப்பட்ட காரணத்தினால் இத நம்ம சங்கராகவே எடுத்துக் கொள்வோம் முதல் ஸ்லோகத்திற்கு நம்ம செல்லலாம் இந்த ஐந்து ஸ்லோகத்தினுடைய மைய கருத்து வந்து அத்வைதான் ஐந்து ஸ்லோகத்தினுடைய கடைசி சொல் சிவோகம் எல்லா ஸ்லோகத்தில கடைசி சொல் பார்த்தோம்னா சிவக அகம் என்று முடிகின்றது இதனுடைய பொருளை இப்பொழுது பார்ப்போம் சிவோகம் இதற்கு இரண்டு பொருள் உண்டு சிவோகம் என்ற சொல்லிற்கு சிவம் என்ற சொல்லிற்கு மங்களம் என்பது ஒரு பொருள் இப்ப மங்களம் அகம் என்றால் நான் மங்கள சொரூபமானவன் இங்க மங்களம் என்றால் நிறைந்தவன் பூர்ணமானவன் திருப்தியுடன் கூடியவன் அப்ப சிவோகம் சொல்லுக்கு முதல் பொருள் அகம் அசம்சாரி அது முதல் பொருள் முக்தக அகம் பூர்ணகடைந்தவன் நான் சம்சாரி அல்ல நான் மோக்ஷத்தை அடைந்தவன் அதான் முதல் பொருள் ஏன்னா சிவகங்கிற சொல்லுக்கு மங்களம் அர்த்தம் எப்போ மங்களம் சொல்லுவோம் மகிழ்ச்சியத்தான் மங்களம்னு சொல்லுவோம் மங்களகரமான காரியம் அப்படின்னு சொன்ன மகிழ்ந்து செய்யப்படுவது மங்களகரமான காரியம்னு சொல்லுவோம் அப்போ சிவோகம் என்றால் நானே மங்கள சொரூபமானவன் நான் நிறைந்தவன் நான் பூர்ணமானவன் இது முதல் பொருள் இரண்டாவது பொருள் சிவக என்பது ஈஸ்வர தத்துவத்தை குறிக்கின்றது ஈஸ்வரனை குறிக்கின்றது இப்ப சிவோகம் என்பது ஒரு மகா அகம் ஈஸ்வர சொருப்பாக நான் தத்துவமாக இருக்கின்றேன் இந்த சிவோகம்ங்கிற வார்த்தை அகம் பிரம்மாஸ்மி என்பது பொருள் அங்க பிரம்ம என்றால் ஈஸ்வரன் சிவகங்கிற சொல் அந்த ஈஸ்வர தத்துவத்தை குறிக்கின்றது அந்த மங்களகரமான ஈஸ்வரனாக நான் இருக்கின்றேன் இப்ப இரண்டாவது பொருள் எடுத்துக்கொண்டால் நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் என்ன நான் யார்னு புரிந்து கொள்வது என்னை நான் சிவன் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் ஈஸ்வரன் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் முதல் பொருள் அப்படி உணர்ந்து கொண்டால் எப்படிப்பட்ட மனநிலையுடன் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருப்பேன் அகம் மங்கள சொரூப்பாக நான் அசம்சாரியாக முக்தனாக வாழ்ந்து கொண்டிருப்பேன் அப்ப சிவோகம் என்ற சொல்லுக்கு அல்லது சோகம் என்ற சொல்லுக்கு நான் இப்படிப்பட்டவன் என்ற ஒரு பொருள் இந்த அறிவுடன் கூடிய நான் எப்படி இருக்கின்றேன் என்பது இரண்டாவது பொருள் இப்ப யாராவது நம்ம பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்கிற வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கிறோம்னே தெரியாது எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டா உடனே நம்ம மனதுல எங்கெல்லாம் ஒரு குறைகள் இருக்கோ அதுக்கு டச் ஆயிரும் அதெல்லாம் மறந்திருப்போம் சில கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் மறந்து இருப்போம் எப்படி இருக்கீங்க அதனாலதான் ஒருவருடைய வீட்டுல துக்ககரமான சம்பவம் நடந்திருக்கு யாரோ ஒருத்தரை இழந்திருக்கார் அவரை சந்திக்கும் போது போய் எப்படி இருக்கீங்கன்னு கேட்க கூடாது கேட்டாவே உடனே அந்த துக்கம் அவருக்கு ஞாபகம் வந்துடும் பிறகு அவர் என்ன பண்ணணும் எதுமே கேட்காம சந்தோஷமா வேற ஏதாவது டாபிக்கை தான் பேசணும் அப்ப அதாபகப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது இப்ப எப்படி இருக்கின்றேன் மற்றவர்கள் நேரத்துல எப்படி இருக்கிறமோ அந்த மனநிலை வெளிப்படும் நான் சிவன் என்று புரிந்து பிறகு எனக்குள்ளையே நான் எப்படி இருக்கிறேன்னு கேட்டா மீண்டும் சிவோகம் நான் மங்களகரமான ஸ்வரூபம் இதுல இருந்து என்ன தெரிகிறதுனா இந்த ஐந்து ஸ்லோகங்களும் எப்படிப்பட்ட அறிவை ஒருவன் அடைய வேண்டும் என்ற அறிவு புகட்டப்படுகிறது அடைய வேண்டும் அடைஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி இருப்பேன் அந்த கருத்தும் இது கோரப்படுகின்றது இப்ப ஞானம் ஞான பலன் இதுதான் இந்த ஐந்து ஸ்லோகங்களினுடைய சாரம் இப்ப சாஸ்திரத்திலிருந்து அறிவை நமக்கு பெறுோம் அறிவை கலெக்ட் பண்றோம் அப்படி அறிவை கலெக்ட் பண்ணும் போது அதை நம்ம சவணம்னு சொல்றோம் ஏன்னா நம்ம இடத்துல இல்ல அதை கலெக்ட் பண்றோம் இப்போ ஒருவர் வந்து சிறு வயதுல ஒரு கொஞ்சம் பணத்தை போட்டு பிசினஸ் பண்ணி பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார் அப்ப என்ன பண்றார் பணத்தை அவர் கலெக்ட் பண்ற ஏர்ன் பண்ற அதே போல நம்ம வந்து சாஸ்திரத்தின் மூலியமா அறிவை சேகரிக்கும் பொழுது அந்த சேகரிக்கின்ற சாதனையத்தான் சிரவணம்னு சொல்றோம் அறிவை சேகரிச்சுட்டோ அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டியது இருக்கு மீண்டும் மீண்டும் அந்த அறிவை நமக்குள்ள கொண்டு வர வேண்டியது இருக்கு சேகரிச்சு வச்சுட்டோ ஆனா அத பயன்படுத்தாம இருக்கு அது பயன் கொடுக்காம இருக்கு இப்ப அறிவை கலெக்ட் பண்றது சிரபணம் அந்த அறிவை ரீ கலெக்ட் பண்ணா பெயர் நிதி தியாசனம் இந்த கலெக்ஷனுக்கும் ரீகலக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா ஏற்கனவே பெற்றத எடுத்து பயன்படுத்தும் பொழுது அத மனதுக்குள்ள கொண்டு வரும் பொழுது அது ரீகலன் அதாவது வந்து நீ எப்படிப்பட்ட புஸ்தகத்தை படிக்கிறாய் என்று சொல் நீ யார் என்று நான் சொல்கிறேன்னு ஒரு பழமொழி இருக்கு நண்பர்களுக்கு சொல்லுவாங்க புஸ்தகத்துக்கும் சொல்லுவாங்க பிறகு அடுத்த வரி என்னவென்றால் நீ எந்த புஸ்தகத்தை ரீரீடு பண்றன்னு எனக்கு சொல்லு எத நீ திரும்ப திரும்ப படிக்கிறன்னு சொல்லு உன்னை பத்தி முழுமையா நான் சொல்லிருவேன் அப்படின்னு சொல்லுவார்கள் அப்படின்னா ஒரு புஸ்தகத்தை நம்ம ஒரு முறை படிச்சுட்டு போறது என்ன இருக்குன்னு தெரியாம படிச்சோம் சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா விட்டுருவோம் அதுல இருக்கிற சப்ஜெக்ட் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சு பலன் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா நம்ம எரியாம திரும்ப திரும்ப அதை படிப்போம் அது புஸ்தகம் மட்டுமல்ல அது பிலிம் முதல் கொண்டு ஒரு படத்தை பார்த்து பிடிச்சிருதுன்னு என்ன பண்றோம் மீண்டும் மீண்டும் நம்ம பார்க்கிறோம் அதே போல சிரவணத்துல கொஞ்சம் உள்ள போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நம்ம மாற்றி பலன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம எரியாமல் அந்த கருத்தை மீண்டும் மீண்டும் உள்ள கொண்டு வந்து கொண்டு வந்து சிந்திப்போம் அந்த ரீ கலெக்ஷனுக்கு பெயர் தான் நிதித்தியாசனம் இந்த ஐந்து ஸ்லோகங்களும் நிதித்தியாசன ரூபமாக அமைந்துள்ள ஸ்லோகங்கள் இப்ப ஏற்கனவே படிச்சு நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா அதே சொல்லுல படிச்சா ஒரு மாதிரியா இருக்கும் அதனால என்னன்னா வேற சொற்கள் படிச்ச அதே கருத்து தான் சொற்கள் தான் வேறு அப்படி வேறு சொற்களில் நம்ம படிக்கும் பொழுது அதே கருத்து மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தப்படுகிறது அதனால இந்த ஐந்து ஸ்லோகங்கள் யாருக்காக எழுதப்பட்டதுன்னா ஏற்கனவே கொஞ்சம் சாஸ்திரம் எல்லாம் படிச்சு விஷயங்களை நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா மீண்டும் அதை ஞாபகப்படுத்தி அதுலேயே இருக்கிறதுக்கு செய்யப்பட்ட ஸ்லோகங்கள் அதனால இங்க வந்து ரொம்ப டீச்சிங் பிரதானம்யாசன பிரதானமான ஸ்லோகங்கள் மிக அருமையான ஸ்லோகங்கள் அதனால எக்ஸ்பிளேஷன் அஞ்சு ஸ்லோகத்தினுடைய பொருளை பார்த்திருவோம் அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் என்னன்னா இந்த கருத்தை இந்த ஸ்லோகத்தில் உள்ள சொற்களை மீண்டும் மீண்டும் மனதிற்குள்ள கொண்டு வந்து கொண்டு வந்து என்ன பண்றம்னா இந்த அறிவை நாம் நிலைப்படுத்த வேண்டும் என்னைக்குமே அடைவது சுலபம் அத அனுபவிக்கிறது கஷ்டப்பட்டு சம்பாதித்து விடுவார்கள் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்னு தெரியுமா செலவு பண்ணாமையே வச்சுப்பான் காரணம் என்ன அந்த பணத்து மேல அவ்வளவு வேல்யூ எதுக்கு பணத்தை சம்பாதிக்கிறோம் என்ஜாய் பண்றதுக்கு அதை வந்து பாதுகாப்பாவையே வைத்துக் கொண்டு அப்ப அடுத்தது அவங்க என்ன பிராக்டிஸ் பண்ணணும்னா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படி ஒரு பிரேம் ஆஃப் மைண்ட் வந்துதோ அதே போல செலவு பண்றதுக்கு வரணும் இல்லைன்னா அடுத்த ஜெனரேஷன் அனுபவிச்சிட்டு போகும் அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா உன்ன சேகரிக்கிறது முக்கியமல்ல அது நமக்கு பயனுடையதாக்குவதுதான் முக்கியம் அப்படி இந்த அறிவை நம்ம சேகரிச்சோ சொற்களை மனதுக்குள்ள சேகரிச்சு வைக்கிறது முக்கியமல்ல அந்த சொற்களினுடைய பொருள் நம்ம மனதை தாக்கி மனதை உடைச்சு அது நமக்கு ஏதோ ஒரு மாற்றத்தையும் பலனையும் கொடுக்கும் கொடுக்க வேண்டும் அப்படி இந்த ஐந்து ஸ்லோகங்கள் அமைந்துள்ள ஸ்லோகங்கள் அதிகமா தர்க்கமெல்லாம் போய் பார்க்க வேண்டாம் சுருக்கமா இதனுடைய டிரான்ஸ்லேஷன் என்ன இதுல வந்து சங்கரர் அல்லது இதை எழுதிய ஆசிரியர் என்ன கருத்தை மைய கருத்தை நமக்குள்ள புகட்ட விரும்புகின்றார் என்று சுருக்கமா பார்ப்போம் இப்ப எல்லா ஸ்லோகத்தினுடைய கடைசி சொல் சிவோகம் இனி முதல் ஸ்லோகத்தை எடுத்துக்கொண்டால் நாகம் தேக நேந்திரியாணி அந்தரங்கக என்று ஆரம்பிக்கின்றது இப்ப இந்த ஸ்லோகத்தின் சாராம்சம் என்ன என்றால் நான்கிற சொல்ல நம்ம பயன்படுத்திட்டே இருக்கோம் இந்த நான்கிற சொல்லுக்கு எது சரியான பொருள் வார்த்தையை தான் ஒரு நாள் நாம் அதிகமா பயன்படுத்துறோம் ஒரு டெலிபோன் எக்ஸேஞ்சில ரிசர்ச் பண்ணி டெலிபோன் பேசுறவங்கள அவங்க ஒட்டு கேட்டு எந்த வார்த்தை அதிகமா அதுல பேசப்படுதுன்னா வார்த்தை தான் பேசப்படுது அப்படின்னா என்ன தெரியுது நாம அதிகமா பயன்படுத்துற வார்த்தை நான் அப்படிங்குற வார்த்தை ஆனா நமக்கு வந்து முழுமையா தெரியாத ஒரு பொருள் என்னன்னா நான் தான் இப்ப நான்குற வார்த்தையத்தான் நம்ம அதிகமா யூஸ் பண்றோம் நமக்கு முற்றிலும் தெரியாத ஒரு பொருள் இப்ப ஒரு வார்த்தைய சொன்னோம்னா ஒரு புதிய வார்த்தையா இருந்தா கேக்கிற மாதம் அதே போல ஒரு வார்த்தை நமக்கு உண்மையிலேயே அர்த்தம் தெரியல ஆனா அதை பயன்படுத்திட்டு இருக்கோம் அது நான்கிற சொல்லுதான் அதுதான் ஆச்சரியம் என்ன பெரிய ஆச்சரியம்னா அர்த்தம் தெரியாத சொல்ல அர்த்தம் தெரிஞ்சிட்ட மாதிரி நினைச்சிட்டு அதைத்தான் நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அப்ப இங்கு வந்து ஆசிரியர் வந்து என்ன செய்யறாருனா நீ எந்த அர்த்தத்தை தவறாக புரிந்து கொண்டுள்ளாயோ அதை நீக்குகின்றார் ஸ்லோகத்தினுடைய அல்ல அதுதான் சாராம்சம் ஒவ்வொரு ஸ்லோகத்தின சாராம்சத்தை சொன்னாவே உங்க மனசுக்குள்ள பதிஞ்சிடும் ஸ்லோகத்தினுடைய சாராம்சம் நான் யார் நினைக்க வாய்ப்பு இருக்கோ அதை நீக்குகின்றார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த நீக்குதலுக்கு சாஸ்திரத்துல நிஷேதம் என்று பெயர் இப்ப எதை நிஷேதம் பண்றார் எதை நம்ம தவறா நான் நினைச்சிட்டு இருக்கிறோமோ நான்கிற சொல்லுக்குள்ள தவறான பொருள என்ன வந்ததோ அதை நிஷேதம் பண்ற சொல்லுக்குள்ள தவறான பொருள் வராத ஆசிரியர் அவசியம் கிடையாது என்ன தப்பு பண்றோமோ அதைத்தான் நீக்கணுமே தவிர தப்பே பண்ணலாம் நீக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால வந்து நான்கிற சொல்லுக்குள்ள நாம் செய்யாத தவற சாஸ்திரம் நீக்காது நாம் செய்த தவறு என்னவென்றால் மூன்று ஷரீரங்கள் அல்லது பஞ்ச கோஷங்கள் இந்த ஐந்து கோஷங்கள் அல்லது நம்முடைய மூன்று ஷரீரங்களை நான்கிற சொல்லுக்கு பொருளாக எடுத்துக்கொண்டுள்ளோம் ஆகவே இங்கு ஆசிரியர் என்ன பண்றார்னா நான்கிற சொல்லுக்கு இந்த உடல் மனம் புத்தி இவைகள் அல்ல பிறகு இதெல்லாம் யார் அப்படின்னா என்னால் பிரகாசப்படுத்தப்படுகின்ற பொருள்கள் நான் ஹேண்டில் பண்ற ஒரு பொருள் நான் பயன்படுத்துகின்ற கருவியே தவற நான் அல்ல கடைசி வரையில சொல்ல போறார் இப்ப முதல்ல பார்த்தோம்னா தேக தேக்தூல உடல் அகம் தேக நான் உடல் அல்ல இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா சாஸ்திரம் வந்து நான் உடல் அல்லன்னு ஒரு உபதேசம் பண்ணுதுன்னா நான் உடல் நினைக்கிறதுனாலதான் இந்த உபதேசம் பண்ணு இப்ப சாஸ்திர வந்து நீ கழுதை அல்ல அப்படி நல்லா உபதேசம் பண்ண பண்ணலாம் யாராவது இல்ல அப்ப எதை நினைக்க மாட்டோமோ அத சாஸ்திர சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்ப எதை நினைச்சிட்டு இருக்கோம் இந்த உடல் தான் நான் நினைக்கிறோம் இப்ப அகம் ந தேக நான் இந்த உடல் அல்ல ந இந்தியாணி பிறகு புலன்கள் நான் அல்ல இந்தியா நீங்கள் பத்து இந்திரியங்களும் 5 ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் இவைகள் நான் அல்ல அந்த அந்தரங்கம்னா நம்முடைய மனம் நம்முடைய மனமும் நான் அல்ல உன்னோட அந்தரங்கத்தில் இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் சொல்றமே அப்படின்னா மனசில் இருக்கிறதெல்லாம் அந்தரங்கம்னா கண்ணுக்கு தெரியாமல் நம்மிடம் இருக்கின்ற ஒரு பொருள் அதுதான் நம்முடைய மனசு நம்ம சொல்றமல்ல தெரியாம நான் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி அப்படி நம்ம மனசுல வந்து எத்தனையோ விஷயங்களை ஒளிச்சு வச்சிருக்கோம் யாருக்கும் தெரியாம இருக்கு அதனாலதான் ரிலேஷன் மனசுல இருக்கா யாராவது வீட்டுக்கு நம்ம போக முடியுமா நம்ம வீட்டுக்கு தான் யாராவது வர முடியுமா காரணம் என்ன அதெல்லாம் மறைஞ்சிருக்கு அதனால அந்தரங்க யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருக்கிற இந்த அந்தரங்கமும் நான் அல்ல அகங்காரக அதே சமயத்துல எந்த ஒரு விருத்தி எண்ணமானது இந்த உடல் இது போன்ற அனாத்மாவை நான் நான்னு சொல்லிட்டு இருக்கோ அந்த நான்னு சொல்றவனே நான் அல்ல எவ்வளவு பெரிய ரகசியம் இது எந்த ஒரு பொருள் எண்ணம் இவைகளையெல்லாம் நான் நான் சொல்லிட்டு விளையாடி கொண்டிருக்கின்றதோ அந்த அகங்காரமும் நான் அல்ல பிராணவர்க இந்த பிராணவர்கன் அதாவது ிருந்து தோன்றிய இந்த பிராண தத்துவங்களும் நான் அல்ல மூச்சு காற்று நல்ல சொல்றேன் அதே சமயத்தில் விஜய்மய கோஷமான புத்தியும் நான் அல்ல இந்த இடத்துல புத்திங்கிறது புத்திக்குள் இருக்கின்ற அறிவை கொடு குறிப்பிடவில்லை அந்த புத்தியையே குறிப்பிடப்படுகிறது அந்த புத்தி அந்த மெட்டீரியல் அந்த மனத்துக்குள் இருக்கிற ஒரு தத்துவம் புத்திங்கிற தத்துவம் அதுவும் நினைச்சிட்டு இருக்கிறோம் நினைப்பது தவறு என்று நிஷேதம் செய்யப்பட்டுள்ள இனி அடுத்ததா என்னைக்கு இந்த மூன்று உடல் இந்த ஸ்தூல சரீரம் புலன்கள் இதெல்லாம் நான் நினைச்சிட்டனோ அதனுடைய எக்ஸ்டென்ஷன் அதனுடைய தொடர்ச்சி என்னவென்றால் இதற்கு பயன்படுகின்ற உதவுகின்ற பொருடத்தில் என்னுடையது என்ற புத்தி வந்து விடும் இந்த உடல் நான் இந்த உடலோடு சம்பந்தப்பட்ட என்னுடையது இந்த என்னுடையதுங்கிறத நம்ம மமாக்காரம்னு சொல்றோம் அப்படி என்னுடையதுங்கிற புத்தி வந்துடும் இப்போ நான் நினைக்கிற பொருளுக்கு பாதிப்பு வந்தா எந்த அளவுக்கு என் மனசு துயரப்படுமோ அதே அளவு என்னுடையதுன்னு நான் எதை நினைச்சிட்டு இருக்கிறேனோ அதற்கு வருகின்ற பாதிப்பும் என்னை பாதிக்கின்ற சில சமயம் அதிகமாவே பாதிச்சிருக்கும் சில பேர் எனக்கு கஷ்டம் வந்துட்டா தாங்கிக்குவேன் என் குழந்தைக்கு கஷ்டம் வந்தா தாங்க முடியாதுன்னு சொல்றேன் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நானு நான்கிற சொல்லுக்குள்ள பாதிப்பு வர்றதும் எனதுங்கிற சொல்லுக்கு பொருளாக இருக்கின்ற பொருளுக்கு பாதிப்பு வருவதும் சமமாக இருக்கின்ற சில சமயம் அதிகமாகவே இருக்கும் அதனாலதான் சாஸ்திரம் மகன் மகள் இவர்களாவது கோஷம் சொல்லும் அஞ்சு கோஷத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு கோஷமா இருக்கு அதெல்லாம் யார் அளவே ஒரு உணர்வு வந்து விடுகிறார் அப்படி என்னை சார்ந்தது என்னுடையது நம்ம மைண்ட கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா எப்பொழுதெல்லாம் நான் டிஸ்டர்ப் ஆகிறேன்னு பார்த்தா நான்கிற சொல்லுக்கு பதார்த்தமா எதை நினைச்சிட்டு இருக்கிறேன்னோ அதுக்கு பாதிப்பு ஏற்படும் என்னுடையதுங்கிற சொல்லுக்குள்ளதோ அதற்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுதுதான் அவஸ்தைக்கு செல்கிறது அந்த மூன்றாவது வரியில என்னுடையது அப்படிங்கிற விஷயத்த நீக்கிறார் இந்த உடலே நீ அல்ல என்றால் இந்த உடலோடு சம்பந்தப்பட்ட எதுவும் உன்னுடையது அல்ல அப்ப முதல் இரண்டு வரியில் அகங்கார மூன்றாவது வரியில் மமகார நிஷேத அந்த மமகாரமானது நீக்கப்படுகிறது தாரா அபத்திய தாரா என்றால் மனைவி அபத்திய என்றால் குழந்தை தாரா அபத்திய வித்தாதி தூரக என்றால் நிலம் வீடு போன்ற வித்தம் என்றால் பணம் அதாவது அசைகின்ற போ சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் பிரிக்கிறமே ஆதினா எக்ஸெட்ரா என்றால் இதுல இருந்து நான் ரொம்ப தூரத்துல இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா இவைகளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இப்ப தாரா அபத்தியம்னா குழந்தைகள் தாரா அபத்தியம் சொல் வந்து ரிலேஷன்ஷிப் உறவுகளை குறிக்கின்றது இதுல வந்து அண்ணன் தங்கை எல்லா விதமான உறவுகளும் உறவுகள் அப்படிங்கிறது இறைவன் மனிதனுக்கு கொடுத்த ஒரு வரம்னு பார்க்கணும் இந்த உறவுகள்னாலதான் நம்ம வந்து பக்குவத்தை அடைகின்றோம் மிருகங்களுக்கெல்லாம் அது கிடையாது அந்த உறவு வந்து வெறும் இனப்பெருக்கத்தோடு நின்று மனுஷன்தான் உறவுகள் மூலம் தன்னுடைய மனதை மென்மைப்படுத்தி கொள்கின்றான் எது வரமோ அது வரையறையை மீறும் பொழுது சாபம் அந்த உறவுல வந்து அதிக பற்று வரும் பொழுது அந்த வரமே சாபமாகி விடுகின்றது ஆகவே அந்த உறவுகள் இருந்து விலக சொல்கின்றார் ஆரம்பத்தில் உறவுகள்னாலதான் அதே உறவுல இருந்து விலகுவதுதான் இறுதி வெற்றி இப்ப தாரா அபத்தியம்னா எல்லா விதமான உறவுகளிலிருந்தும் நான் விலகி இருக்கின்றேன் இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டாம் அதை கேட்டாவே பயம் வந்துரும் யாருமே இல்லையா எல்லா ரிலேஷன்ஷிப்பும் எனக்கு இல்லையா அந்த எண்ணமே பயத்தை கொடுக்கும் அது ஆரம்பத்துல அதுக்கப்புறம் அனுபவிச்சுட்டு பழகிட்டோம் அடுத்தது கேத்திரம் நம்ம சம்பாதிச்ச பொருள்கள் வித்தம் பணம் ஆதி தூரக எக்ஸெட்ரா இதுல இருந்து நான் சம்பந்தம் அற்றவன் வேதாந்தத்துல சில தத்துவங்களையெல்லாம் ஸ்தூலமா பின்பற்றக்கூடாது பின்பற்ற முடியாது ரகசியமா தான் பின்பற்றணும் இதெல்லாம் ரகசியமா வச்சுக்கணும் குழந்தைகிட்ட போய் நான் இடத்துல இருந்து ரொம்ப தூரமா போயிட்ட அப்படினா சொல்லிட்டு இருக்க கூடாது இதெல்லாம் சீக்கிரட் அதனாலதான் இதுக்கு உபனிஷத் ரகசியம்னு பெயர் சில விஷயங்களை எல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து யாருக்கும் தெரியக்கூடாது நமக்கு மட்டும் தெரிய வேண்டிய உண்மை பொதுவா ஒன்ன மறைக்கிறம்னா தவறை தான் மறைப்போம் அல்லது வந்து ஏதாவது ஒண்ணு தவறா சம்பாதிச்சோம்னா அதை மறைப்போம் சில சமயம் நல்லதையும் நம்ம மறைக்க வேண்டிட்டு இருக்கு சாஸ்திரத்துல நீ செய்யற தவத்தை வெளிப்படுத்தி பெருமை அடிச்சுட்டீங்க தவத்தினுடைய பலன் அதோட முடிஞ்சதுன்னு சொல்கிறார்கள் தவத்தை நம்ம மறைக்கணும்னு நம்ம வாயிலிருந்து யாருக்கும் தெரியக்கூடாது யாராலும் கண்டுபிடிச்சுட்டா ஓகே நம்ம ஒண்ணு பண்ண முடியாது நம்ம அதை சொல்லக்கூடாது அதே போல வைரம் போன்ற பொருள்களை எல்லாம் முன்னாடியே வைப்போம் மறைச்சல் வைப்போம் ஒரு லாக்கர் அதுக்குள்ள ஒரு லாக்கர் அப்படி எல்லாம் வைக்கிறோம் அதே போல சில அறிவை எல்லாம் இரகசியமாக வைத்து கொள்ள வேண்டும் இந்த வேதாந்தம் படிக்கிறவங்க ஒரு உண்மையை உணரணும் இந்த அறிவு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அறிவு அல்ல இதை யாருகிட்டயும் நம்ம ஷேர் பண்ண முடியாது ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அவங்கவுங்க புரிஞ்சிக்க வேண்டிய அறிவு ஏன்னா ஒண்ணு கிடைச்சா சில பேர்த்துக்கு நல்ல குணந்தான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் நல்ல குணம் ஆனா அது வேதாந்தத்துல செல்லாது அடைஞ்சீங்கறதா இருந்தா குரு என்ன பண்ணுவார் தெரியுமோ அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாத்தையும் கூப்பிட்டு கொடுத்துருவாரு என்ன வளர்த்துனீங்கன்னு சந்தோஷமா கொடுத்துருவார் ஆனா ஒரு குருவை அதிகமா புரிஞ்சுக்காதவங்க அவங்க உறவினர்கள் காரணம் என்ன ஆரம்பமே தடையாத்தானே இருப்பார்கள் பொதுவா சில பேர் விதிவிலக்கா இருக்கலாம் அப்போ இது நம்ம சாய்ஸ் கிடையாது இதுல இருந்து நான் ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன் என்ற இந்த ரகசியமான ஞானம் என்ன தெரியுது என்னுடையதுன்னு நினைச்சனோ அதுல ஒரு பொய் இருக்கு அதை சொல்லி யார் நான் கடைசி வரி சாட்சி இவைகளையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற சாட்சி சுரூபமானவன் நான் இவைகளையெல்லாம் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற சா வன் நான் உடல் இல்லை என்றால் நித்திய நான் அழிவற்றவன் அழிவு இருக்குவா எல்லா ஸ்லோகங்களிலும் இது அப்படியே ஞான பலத்தோட சம்பந்தப்படுத்தும் இதெல்லாம் ஞான பலனை குறிக்கின்ற சொற்கள் இப்ப சாட்சிங்கிற சொல்லெடுத்து விசாரம் பண்ணா சிரவணம் இந்த சொல்ல தியானம் பண்ணா அது ஞான பலன் நான் சாட்சி சாட்சி அப்படின்னா நடக்கிறதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை குறிப்பா வயசாக இந்த ஜெனரேஷன் கேப் இதெல்லாம் வந்துட்டு நம்ம எதெல்லாம் கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோமோ அது நம்ம வீட்டுல கண்டு முன்னாடி நடந்துட்டு இருக்கு அப்ப மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும் தர்மத்தின் அடிப்படையில டிஸ்டர்ப் ஆகும் அப்ப நமக்கு எந்த வார்த்தை நம்ம காப்பாத்தும்னா சாட்சி நான் இதை வேடிக்கை பார்ப்பவன் இந்த வேடிக்கை பார்ப்பவன்கிற எண்ணம் வந்து அகம் ஜீன் முக்தக இங்க நடக்கிறதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை பிறகு நித்தியக அப்படிங்கறது மரண பயத்தை நீக்கும் நான் என்றும் இருப்பவன் பிரத்யகாத்மா இந்த உடலுக்கு சாட்சியாக இருப்பவன் அகம் பிறகு சிவோகம் இப்ப முதல் வரியில நான் யார் நான் யார் அல்லன்னு சொல்லிட்டார் இனி இரண்டாவது ஸ்லோகத்திற்கு செல்லலாம் இந்த இரண்டாவது ஸ்லோகத்தின் மிக அழகான முக்கியமான கருத்து இதனுடைய சாராம்சம் என்னவென்றால் நான் உண்மையில பரமாத்மாவாக இருந்து ஏன் ஜீவாத்மாவாக மாறினேன் எனக்கு இந்த ஜீவ பாவம் சம்சார நிலை ஏற்பட்டதனுடைய காரணம் என்ன நான் எப்படி சம்சாரத்தில் வீழ்ந்தேன் அந்த கேள்விக்கான பதில் சரி விழுந்தாச்சு சில பேர் அதே கேள்வியை கேட்டுட்டே இருப்பாங்க எப்படி விழுந்தேன் எப்படி விழுந்த நீ விழுந்துட்ட நான் கை கொடுக்கிற வாடி விழுந்த சொல்லுங்க நீ எப்படியோ விழுந்துட்ட நான் தான் உபாயத்தை சொல்றேன்னா எனக்கு உபாயம் வேண்டாம் விழுந்தத சொல்லுங்க அப்படி விழுந்தது எப்படி என்று சொல்லி அதை விட முக்கியம் அதிலிருந்து எப்படி வெளிவருதல் இப்ப சம்சார காரணம் மோக்ஷபாய உண்மையிலேயே வேதாந்தத்தினுடைய முழு சாரத்தை இரண்டாவது ஸ்லோகத்துல ஆசிரியர் வைத்து விட்டார் ஸ்லோகம் இருக்கு அதுதான் சாராம்சம் இப்ப இதெல்லாம் விளக்க போனோம் அப்படின்னு சொன்னா சாயந்தரம் ஆயிரும் இந்த இரண்டாவது ஸ்லோகத்தையே முடிக்கிறதுக்கு அதனால இதை நிதி தியாசன பார்த்துட்டோம் ஏன்னா ஏற்கனவே கிளாசஸ் எல்லாம் கேட்டு இருக்கீங்க அந்த கருத்து இதுல வந்து சாரமா ரிஃப்ளெக்ட் ஆகுது இதை நம்ம மனசுல வச்சுட்டு நினைச்சு நினைச்சு பார்க்கணும் இப்ப எப்படி சம்சாரத்தில் விழுந்தோம் அதற்கு நம்ம வேதாந்தத்தில் இருக்கிற உதாகரணம் தான் வேதாந்தம்னு வந்த யார மறக்க முடியாது பாம்பையும் மறக்க முடியாது இப்ப பாம்புக்கு வந்தார் பாதி ரஜா அஹிஹி ஸ்வாத்ம அஜானோ ஜீவ பாவாக ஜீவாவக இரண்டாவது வரி ஆத்மநக நமக்கு என்கின்ற ஒரு ஸ்டேட் ஒரு நிலை ஒரு மனநிலை ஸ்வாத்ம அஜானாத் நம்மை அறியாததனுடைய விளைவு இதுக்கு மேல தெளிவா சொல்லிட முடியுமோ நான் சம்சாரின்னு நான் நினைக்கிறதுக்கு என்ன காரணம் நான் காரணம் என்னவென்றால் என்னை நான் அறியாததனால் அதற்கு என்ன உதாகரணம் பாம்பு ரஜ்ஜு அஜ் கயிற்றினுடைய அறியாமையினால் ரஜோ பாதி அது கயிற்றில் தோன்றுகிறது கயிற்றை பற்றிய அறியாமையினால் கயிற்றில் இந்த பாம்பானது தோன்று உற்பத்தி ஆச்சுனா கயிற்றிலிருந்து உற்பத்தி ஆச்சு அது முட்டையிலிருந்து உற்பத்தியான பாம்பா இருந்தா என்ன பண்ணணும்னா அதை நம்ம தடி குச்சி எடுத்துட்டு போய் அடிச்சு விரட்டணும் இது வந்து அறியாமையிலிருந்து ஒரு பாம்பு வந்ததுன்னா நாம அதை எப்படி விரட்ட முடியும் இந்த பாம்பினுடைய சோர்ஸ் என்னன்னு பாக்கணும் அது எதனிடமிருந்து உற்பத்தி ஆச்சோ அதற்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் அது முட்டையிலிருந்து தோன்றி இருந்தால் அறிவின் மூலமாகத்தான் அந்த பாம்பை விரட்ட முடியும் அப்ப பாம்பை எப்படி விரட்டுறதுன்னா அறிவு வந்து அந்த பாம்பு ஒடிவிடும் ரமண மகரிஷி சொன்னது போல ஒரு கல்யாண மண்டபத்துல ரொம்ப நாள் நடக்கிற கல்யாண மண்டபத்துல இரண்டு வீட்டுக்கு சேராத ஒரு விளையாடிட்டு இருக்கான் இரண்டு பேர் சேர்ந்து என்கொயரி பண்ண உடனே அவன் விரட்டுறது எப்படின்னா ரெண்டு பேர் சேர்ந்து விசாரம் பண்ணும்போது இது உங்களுக்கு சொந்தமா உங்களுக்கு சொந்தமானு கேட்கும் அங்க அவனால நிக்க முடியாது அப்படி அறியாமையினால் தோன்றிய பாம்பு அறிவினால் விரட்டப்படுகிறது இப்ப முதல் இரண்டு வரியில் அறியாமையினால் நாம் சம்சாரத்தில் வீழ்ந்துள்ளோம் நம்ம சம்சாரத்துல வீழ்ந்ததுக்கு காரணம் என்ன அறியாமை இந்த ஆன்மீகம் சொன்னாவே நான் ஏன் கஷ்டப்படுறேன் என் மனதில் உள்ள வேதனைக்கு என்ன காரணம் இந்த உலகம் காரணம்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் உலகத்தை தான் மாத்திட்டு இருப்போம் என்னுடைய அஜான காரணம் என்னைக்கு ஸ்பார்ட் பண்றோமோ அன்னைக்கு நம்ம வேதாந்தத்தினுடைய ஸ்டூடெண்ட் ஆகிறோம் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அடைய முயற்சி செய்வோம் வரியில மோக்ஷபம் உபாயம் என்ன அஜானந்தான் சம்சாரத்துக்கு காரணம் அப்ப ஞானத்தை நான் அடையணும் அந்த ஞானத்தை நான் இப்படி அடைதல் அதை கோருகின்றார் அஹிபிராந்தி நாசேகு இப்ப உதாரணம் மூன்றாவது வரியில் உபதேசத்தின் மூலம் பிராந்தி நாசே பாம்பு என்ற அறியாமை அழிந்தவுடன் சஹரஜுகு எதை பார்த்து நீ பாம்பு என்று சொல்லிக் கொண்டிருந்தாயோ அதுவே கயிறு இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும் நம்ம ஜீவன் முக்தியா இருக்கிறோம் முக்தனாக இருக்கின்றோம் அதுபோல நாகம் ஜீவக தேசிக உத்தியா தேசிகால் ஆசிரியர் டீச்சர் தேசிக தேசிக உத்தியா என்றால் குருவினுடைய உபதேசத்தின் துணை கொண்டு நான் என்ன புரிந்து கொள்கின்றேன் அகம் நீவகியானுக்கிறேன் ஒரு குருவினுடைய உபதேசத்தினால் அப்ப புரிஞ்சுட்டா நான் யார்னா சிவோகம் அகம் ந ஜவக அகம் சிவக அப்ப இந்த ஸ்லோகத்தின் சாராம்சம் வந்து நான் அல்லது சம்சாரம் என்ற நிலைக்கு சென்றதற்கு கர்ம வினையோ அல்லது பகவானுடைய விளையாட்டோ அல்லது எதுவுமே தான் காரணம் அது எதை பற்றி அறியாமை என்னை நான் புரிந்து காரணத்தினால் என்ன நான் ஒரு அல்பமான ஜீவன் நினைச்சிட்டு பிறகு ஒரு ஆசிரியருடைய உபதேசத்தினால் நான் என்ன செய்கின்றேன் என்ன யார் என்று புரிந்து கொள்கின்றேன் அதன் விளைவு அகம் சிவாக இங்க குரு சாஸ்திரத்தை நம்ம பிரமாணம் என்று சொல்கின்றோம் பிரமாணம் என்றால் அறிவை கொடுக்கும் கருவி இந்த அறிவை கொடுக்கும் எத்தனையோ கருவிகள் இருக்கின்றன அதாவது கண் அறிவை கொடுக்குது காது அறிவை கொடுக்குது இப்படி பல கருவிகள் நமக்கு அறிவை கொடுக்கின்றன அதுல வந்து வெளிய வர்ற வரைக்கும் நம்ம எப்படி அறிவு அடைறோம் டீச்சர்னுடைய அந்த டீச்சிங் காதுல கேட்டு கேட்டு அறிவை நாம் அடைகின்றோம் அதற்கு பேஸ் என்ன பண்றோம்னா பல லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறோம் மொழிகளை தெரிஞ்சுக்கிறோம் மொழிகளை தெரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த மொழியில ஆசிரியர் உபதேசிக்கும் பொழுது நமக்கு அறிவு வருகின்றது அப்ப அந்த வாக்கியம் நமக்கு ஞானத்தை கொடுக்கின்றது டீச்சிங் உபதேசத்தின் துணை கொண்டு அறிவை அடைந்து இதுல வந்து ஒரு சிரமம் ஒண்ணு இருக்கு இப்ப வந்து ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொல்றாரு ஏதோ ஒரு சென்டென்ஸ் சொல்றார் அது வந்து நமக்கு அறிவை கொடுக்குது ஒரு நிபந்தனையுடன் தான் அறிவை கொடுக்கும் அந்த வாக்கியத்துல எனக்கு நம்பிக்கை இருந்தா தான் அது எனக்கு அறிவா மாறும் அவர் சொல்ற வாக்கியத்துல எனக்கு இல்ல ஸ்ரத்தினா அது உண்மையாகவே இருந்தாலும் நான் அதை அறிவாக அங்கீகரிக்க மாட்டேன் என்ன ஆகுதுன்னு சொன்னா கண்ணிருக்கு எத்தனையோ பொருள்களை காட்டி கொடுக்குது சில சமயம் பொய்யையும் கண்ணு காட்டி கொடுக்குது தூரத்துல வந்து நீர் இல்லாத இடத்துல காணல் நீரை காட்டுது சில சமயம் தப்பாக காட்டுது பிறகு நம்ம என்ன பண்றோம் இந்த இடத்துலதான் கண்ணு தப்பு பண்ணது மற்ற இடத்துல எல்லாம் சரியா இருக்குன்னு புரிஞ்சிட்டு கண்ணை பயன்படுத்துறோம் ஒரு முறை கண்ணு தப்பா காட்டிடுதுங்கறதுக்காக நம்ம கண்ணை புடுங்கி போட்டுறது கிடையாது மீண்டும் அந்த கண்ணை பயன்படுத்துறோம் ஆனால் இந்த சென்டென்ஸ் இருக்கே மத்தவங்க நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போறாங்க நம்ம நினைச்சிருக்கோம் அஞ்சு நிமிஷம் எவ்வளவு அடைஞ்சிட்ட அப்ப நமக்கு என்ன ஆகிருது யாராவது பேச ஆரம்பிச்சா ஒரு நண்பர் சொல்லுவார் போலீஸ் புத்தி வந்துருதுன்னு சொல்லி ஏன்னா போலீஸ் வந்து திருடங்கிட்ட கேப்பான் கேக்கும் போதே முடிவு பண்ணிட்டு கேப்பான் அவன் சொல்றதல்ல போய் அவன் உண்மைய சொல்லுல அப்படிங்கற எண்ணத்திலேயே கேப்பான் அப்ப யாராவது எதாவது நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சா உடனே அலர்ட் ஆயிடுக்குது புத்தி எத்தனை பொய் இதுக்குள்ள இருக்கு அப்போ அதே வாக்கியம் நமக்கு பொய்யான அறிவையும் கொடுத்துட்டு இருக்கு நம்ம பொய்யான அறிவை வாங்கி வாங்கி பழகி வாக்கியத்திலேயே ஸ்ரத்தையா இழந்தார் ஏதோ குரு ஆறுதலுக்கு சொல்றாரு நம்ம ஏதோ கஷ்டப்பட்டுட்டு போகணும் நம்ம ஏதோ சமாதானத்துக்கு சொல்றாரு சில பேர் வந்து சமையல் எல்லாம் பண்ணி சாப்பாடு கொடுத்த உடனே நல்லா இருக்குன்னு சொன்னா நம்ம உண்மையை தான் சொல்லிருப்போம் அவங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை அவங்க செஞ்ச அப்படி நம்ம உண்மையவே சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரலா அந்த வாக்கிய ஞானம் அல்ல அப்போ நமக்கு வந்து ஒரு ஃபேத் ஸ்ரத்த வாக்கியத்துல வரணும் காரணம் என்னன்னா குரு சொல்றதும் நம்ம அனுபவமும் அந்த சொல்ற நேரத்துல விபரீதமா இருக்கும் குரு உனக்கு மரணம் இல்லைன்னு சொல்ற போனதே செத்து போயிருக்கா நீ மரணம் அடைய மாட்டேன்னு உபதேசம் எனக்கு டோட்டல் கான்ட்ரடிக்டரியா இருக்கு அப்ப நமக்கு என்ன வேணும்னா ஒரு ஸ்ரத்தை மனசுல இருந்தாத்தான் அந்த வாக்கியம் ஞானத்தை கொடுக்கும் அந்த ஸ்ரத்தையை கர்மயோகம் போன்ற சாதனையினாலதான் அடைய முடியும் சரி நாளைல இருந்து ஸ்ரத்தைய வச்சுக்கற அப்படி எல்லாம் எடுத்துக்க முடியாது ஒன்பதுல இருந்து இல்லாட்டி பரவாயில்லனாக வரவேண்டும் தர்மத்தின் பலனாக நம்ம மனசுல வரணும் அதுவும் எப்படிப்பட்ட ஸ்ரத்தை கீதையில எல்லாம் படிச்சிருப்பீங்க சாத்விகமான ஸ்ரத்தை வரணும் ஸ்ரத்தை இல்லாம எந்த மனுஷனாலையும் வாழ முடியாது எல்லாரிடத்திலயும் ஸ்ரத்தை இருக்கு அது தாமச ராஜசமா இருக்கு சாத்விகமான ஸ்ரத்தைன்னு என்ன அது உண்மை தெரியாம பேசுறையா பே என்னாத்ம் சில பேர் வந்து அழகா பொய்ய சொல்லுவா உண்மையும் கூட நின்னுட்டு வேடிக்கை வாக்குற மாதிரி பொய்ய சொல்லுவார்கள் இதுல ஏதோ பொய் இருக்குன்னு நினைச்சுட்டு அது சாத்விக ஸ்ரத்தை ஒரு பொய் வந்து உண்மை தெரிஞ்சாலும் நம்ம மனசு ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அது சாத்விகம் ஒரு உண்மை பொய்ய போல தெரிஞ்சாலும் இதுல ஏதோ உண்மை இருக்கு எனக்கு புரியல அப்படின்னு நினைச்சா சாத்விகமான ஸ்ரத்தை அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் போகும் பொழுது சாத்விகமான ஸ்ரத்தையுடன் சென்றால் அந்த உபதேசம் நமக்கு ஞானத்தை கொடுக்கும் இப்ப இந்த ஒரு ஸ்லோகத்தின் சாராம்சம் ஜீவபாவம் சம்சாரம் ஏற்பட்டதனுடைய காரணம் அஜானம் அதை நீக்க உபாயம் அந்த அடைய உபாயம் சாஸ்திரத்தை பயன்படுத்துதல் இனி அடுத்து மூன்றாவது ஸ்லோகத்திற்கு சென்றால் ஆபாதிஇதம் விஸ்வம் ஆத்மன் அசத்தியம் சத்திய ஜான ஆனந்த ரூபே விமோகாத் நித்ரா மோகாத் சொப்னவன் சத்தியம் சுத்தக பூர்ணக நித்ய இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்தை முழுமையம் வச்சுக்காட்டி சாரத்தை மனசுல வச்சுட்டா போதும் முதல் ஸ்லோகம் நான் யார் நான் யார் அல்ல இரண்டாவது ஸ்லோகம் சம்சார காரணம் அஜானம் நிவத்தி உபாயம் ஞானம் அந்த ஞானத்தை சாஸ்திர இருந்து பெற வேண்டும் ஸ்ரத்தையுடன் அங்க ஸ்ரத்தையே மூன்றாவது வந்து இந்த பார்த்து அனுபவிக்கின்ற இந்த பிரபஞ்சம் மித்தியா எல்லாம் சொல்ற கருத்து என்னன்னா இந்த பிரம்ம சக்திங்கிறது புரிஞ்சிருது பிரம்மத்தை கிட்ட பிராப்ளம் இல்ல இந்த பிராப்ளமே ஜெகத்து கிட்டதான் மித்தியான்னு புரிய மாட்டேங்குது அப்படின்னு நம்ம உண்மைதான் இந்த பிரம்ம சத்தியம்ங்கிறது ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு பிரம்மா அது சத்தியம்னு சொன்னா என்ன என்ன சொன்னா என்ன இருந்துட்டு போகட்டும் ஆனா இந்த அனுபவிக்கிற உலகத்தை மித்தியான்னு எப்படி சொல்றது அது தலை ஒழிக்கும் போது தலை சொன்னா கோப வருமா வராது நம்ம ஒரு துயரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்ப நம்ம மைண்ட் என்ன சொல்லுதுன்னா இது சத்தியம் காரணம் நான் அனுபவிக்கிற சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா அதே லாஜிக் வேற லாஜிக் சொன்னா பரவாயில்ல நீ அனுபவிக்கிறதுனாலேயே அது மித்தியான்னு சொல்ல நாம எந்த ஒரு தர்க்கத்தை வச்சு இந்த உலகம் உண்மைன்னு சொல்றோமோ அதே லாஜிக்கம் வந்து பொய் அப்படின்னு சொல்லுதுங்கிற கான்செப்ட வந்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினம் இதோ கொஞ்சம் சாஸ்திரம் படிச்ச உடனே எனக்கு மித்தியாலாம் புரிஞ்சதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவார்கள் இதெல்லாம் எனக்கு பிரச்சனை அப்படின்னு என்ன மித்தியாங்கறது புரிஞ்சுட்டா அதோட புல் ஸ்டாப் எ முக்கியமோ அதை விட முக்கியம் ஜெகத் மித்தியான்னு புரிஞ்சுக்கிற கருத்து இதுல வந்து நமக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் உடனடியா எல்லாம் நமக்கு புரிஞ்சிடாது காலம் தான் நமக்கு இந்த பக்குவத்தை கொடுக்கும் அனுபவத்துக்கு உண்மைதான் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் எந்த ஒரு அனுபவமும் நிலையானது அல்ல அது கொஞ்ச நாள் இருக்கும் அது அப்படியே போயிடும் இப்ப எந்த ஒரு அனுபவமும் நிலையானது அல்ல இந்த மித்தியாவுக்கு தான் ரொம்ப இருக்கு காரணம் என்னவென்றால் பகவானே உலகத்தை படைச்சு ஒவ்வொரு பொருள்களும் ஒவ்வொரு மூமெண்ட் கர்மமும் இந்த உலகம் நம்ம சத்தியம் ஞாபகப்படுத்துற மாதிரியே படைச்சிருக்க இந்த கட்டோபனிஷத்துல பார்ப்போமே கடவுள் நம்ம பழி வாங்கிட்டார் படிச்சிருக்கிறமே அதான் எப்படி பகவான் பழி வாங்கிட்டார்னா பொய்யான ஒன்றை படைத்து அந்த ஒவ்வொரு பொய்யும் உண்மைய போல நினைவூட்டுவது போல் பகவான் படைச்சுள்ளார் கிரியல பியூட்டி பகவானுடைய படைப்புல மிக மிக காம்ப்ளிகேட்டட் ஆப்ஜெக்ட் படைப்பு என்னன்னா ஒன்று நம்முடைய மனசு நம்ம மனசு ஒரு பெரிய ஒரு பகவானுடைய படைப்புல காம்ப்ளிகேட்டட் அது யோசிச்சு பார்த்தா தெரியும் இரண்டாவது என்னன்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய தன்மை இது வந்து ஒரு மாதிரியா இருந்துட்டு ஒரு மாதிரியா காட்சி அளிக்குது அமைதிக்கு பிறகு நம்ம ஆழ்ந்து சிந்திச்சு அனுபவங்களை ஆராய்ச்சி செய்து மனதில் உள்ள சில உணர்வுகளை எல்லாம் தோஷங்களை எல்லாம் நீக்கினதுக்கு அப்புறம்தான் இதனுடைய மைய நமக்கு புரியும் இப்ப இங்க என்ன சொல்றாரு பார்ப்போம் ஆசிரியர் ஆபாதி அசத்தியம் அசத்தியம் விஸ்வம் பொய்யான இந்த உலகம் இங்க பொய்யான அப்படின்னா மித்தியா சொரூபமான உங்களுக்கு எல்லாம் தெரியும் அசத்தியத்துக்கும் மித்தியாவுக்கும் உள்ள வித்தியாசம் அசத்தியம்னா அனுபவத்துக்கே இல்லாம இருந்தா அது அசத்தியம் மித்தியான் அது உண்மையில் அசத்தியம் ஆனால் அனுபவத்தில் இருக்கின்றது அதாவது ஒரு பாம்பு இல்லவே இல்லை அது அசத்து ஆனா கயிற்றில் ஒரு பாம்பை பாக்கிறமே அத மித்தியான்னு சொல்றோம் அதாவது இல்லாத பாம்புக்கும் கயிற்றில் இருக்கிற பாம்புக்கும் என்ன வித்தியாசம்னா ரெண்டுமே இல்லதான் ஆனா இல்லாத பாம்பு தெரிவதும் கூட இல்லை கயிற்றில் இருக்கிற பாம்பு அனுபவத்தில் இருக்கு அனுபவத்துல இருக்கிறது ப்ராப்ளம் இல்ல அது பயத்தை கொடுத்து விடுகிறது விடுகிறது அப்படிப்பட்ட தோன்றுகிறது இதுல ஒரு மைய கருத்து ஒண்ணு இருக்கு அத கடைசி ஸ்லோகத்துல பார்ப்போம் எனக்குள் தோன்றுகிறது அப்படிங்கறது அது அத்வைத சித்தி கடைசி ஸ்லோகத்துல பண்ற அங்கு பார்ப்போம் இங்கு வந்து ஜெகத் மித்தியா அதான் சாரம் ஆத்மன என் சரி எப்படிப்பட்ட நான் எப்படிப்பட்ட என்னிடத்தில் சத்திய ஞான ஆனந்த ரூபே சத்திய சுரூபமான ஆனந்த சுரூபமான ஆத்மனி என்னிடத்தில் ஆபாதி தோன்றுகிறது சரி ஏன் தோன்றுச்சு ஆத்மாவாகிய என்னிடத்துலதான் இந்த உலகம் தோன்றுகிறது என்னிடத்துல உலகம் எப்படி தோன்றுச்சுன்னா விமோகாத் விமோகாத் மோகத்தினால் நான் யார் என்று புரிந்து கொள்ளாதனால் ஒரு மோகத்தில இந்த உலகம் என்னிடத்தில் இருந்து தோன்றுகிறது ஆனா நம்முடைய அனுபவம் என்ன நான் இந்த உலகத்தில இருக்கிற ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன சரியா ட்ரீட் பண்றது இல்ல உலகத்தில் இருக்கிறவங்க யாருமே என்ன மதிக்கிறது இல்லை இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம் என்ன சொல்லுதுன்னா யாரெல்லாம் நீ சொல்றையோ அவங்கள நீ கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறன்னு சொல்லு நீதான் அவங்கள உருவாக்கி வைத்துள்ளாய் நீயே உன்னை கற்பனையா உருவாக்கிட்டு அவங்க இத பண்ணலன்னு நீ சொல்றையே அது எப்படி நான் அவர்களை உருவாக்கி இருப்பேன் என்னுடைய அனுபவத்தில் அவங்க எனக்கு வெளியே இருக்காங்களே அவங்க வந்து எனக்கு தீங்கு செய்கிறார்கள் எனக்கு வெளியே இருக்கும் பொழுது அவங்க அடுத்த எக்ஸாம்பிள் நித்ரா மோகா சொன்ன சத்தியம் நித்ரா உறக்கம் என்ற மோகத்தினால் சொப்பனத்தை போல அது உண்மை அல்ல இந்த கனவிற்கே அது விஷயம் என்ன கஷ்டப்படுத்து யோசிச்சு பார்த்தா அந்த கனவுல யார் என்னை துயரப்படுத்தினானோ அவனும் என்னுடைய ஒரு எண்ணத்தின் வெளிப்பாடு அவன் எதுல உருவாக்கப்பட்டவன் என்னுடைய தாட்டிலிருந்து உருவாக்கப்பட்டவன் அவன் வந்து என்ன துயரப்படுத்துறான் ஒரு பொருள் இப்ப கனவுல எண்ணத்திலிருந்து தோன்றியிலிருந்து தோன்றிய ஒருவன் துயரப்படுத்துகின்றான் இப்ப கனவுல இருக்கிற வரைக்கு எனக்கு என்ன தோணும்னா அவன் என்ன துயரப்படுத்துறான் அவங்கிட்ட இருந்து ஓடணும் அப்படித்தான் நமக்கு தோணும் அல்லது அவனை திருப்பி நான் துயரப்படுத்தணும்னு தோணும் விழிச்சிட்டா என்னன்னா அது எல்லாமே நான் அப்படி நித்ரா மோகாத் உறக்கம் என்கின்ற மோகத்தினால் இந்த இருமைகள் தோன்றுகிறது ஆனால் உண்மையில் யார்னா எல்லாமே என்னிடத்தில் இருந்து தோன்றிய பொய்யான பொருட்கள் அப்ப வந்து நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் உலகத்துல நான் இருந்து துயரப்பட்டுட்டு இருக்கிறேன் நினைக்கிறோம் இங்கு ஆசிரியர் சொல்றார் உலகமே உன்னிடம் இருந்துதான் தோன்றி உள்ளது அது சத்தியமா தோன்றல கனவை போல் தோன்றி உள்ளது அப்படின்னா என்ன என்னன்னா நினைச்சுக்கிறது கடைசி சொல் சுத்த நித்தியக ஏக இந்த எல்லா சொற்களுமே நிதி தியாசனத்துக்கான சொற்கள் இப்படி என்னை நான் பார்க்க வேண்டும் தியானிக்க வேண்டும் எப்படி எல்லாம் சுத்தக அகம் அகம் தூய்மை ஆனவன் சுத்த சொரூபி ஆனவன் அதாவது எனக்கு அழுக்கு அப்படிங்கறது கிடையாது அசுத்தம் கிடையாது இந்த சரீரத்துக்கு அசுத்தம் நிறைந்தவன் எனக்கு வந்து குறை அப்படிங்கிறது கிடையாது பொதுவாகவே நம்ம மனசு எந்த பொருளை அடைஞ்சாலும் தற்காலிகமான ஒரு நிறைவை தான் அடைகிறது காரணம் என்னன்னா அந்த பொருள் என்ன நிறைக்கும்னு நினைச்சிட்டு அந்த பொருள் அடைஞ்சோம் என்ன அந்த பொருளினுடைய குறை தெரிய ஆரம்பித்து விடுகிறது எந்த பொருள் அடைஞ்சா நான் நிறைவா இருப்பேன்னு நான் கஷ்டப்பட்டு அடைஞ்சனோ அந்த பொருள் இருக்கிற குறை தெரிந்தவுடன் அது என்னை குறைப்படுத்தி விடுகிறது உண்மையிலேயே அந்த பொருள்ல தான் குறை ஆனா அடைஞ்சு விடுகின்றேன் வார்த்தக்கு என்ன அர்த்தம்னா எந்த பொருள் இல்லாமலும் நிறைந்திருப்பவன் அத வந்து தர்க்க சாஸ்திரத்துல அந்நியதா சித்தம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ரொம்ப அழகான ஒரு கான்செப்ட் அந்நியதா சித்தம் அப்படின்னு சொன்னா அந்த பொருளினுடைய இருப்பு இல்லாமை என்னை எதுவும் செய்யவில்லை என்றால் அந்த பொருளுக்கு பேர் அந்நதா சித்தம் இதுக்கு எதுக்கு உதாரணம் சொல்லுவாங்கன்னா இப்ப ஒருத்தர் பானை செய்யற இந்த பானை உருவாக்கணும் அப்படின்னா அங்க என்ன வேணும் அதை செய்யற குயவன் இருக்கணும் தண்ணீர் தேவை களிமண் தேவை இதெல்லாம் சித்தம் சித்தம்னா அது இருந்தா தான் இது உருவாக்கும் இப்ப பக்கத்துல ஒரு கழுதை நின்றுட்டு இருக்குன்னு வச்சுக்கோ அல்லது குரங்கு நின்றுட்டு இருக்கு என்னால வருதுன்னு நினைக்கூடாது வேற பொருள்ல அந்த மண்ணு வந்துட போகுது அப்ப அந்த கழுதிக்கு என்ன பேருனா தர்க்க சாஸ்திரத்துல அந்யதா சித்தம் அந்யதா சித்தம்னா நீ இல்லாட்டி இது நடக்கும் இத நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னா நாமளே வீட்டுல அந்நதா சித்தம் வீட்ல எல்லாம் நல்லா நடக்கும் ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் ஒண்ணுமே இல்லாம போயிரு நினைக்கிறோம் இத வந்து வேதாந்தத்துல என்ன செய்வார்கள்னா உனக்கு ஜெகத் அந்நதா சித்தம் ஆகணும் அந்நியதா என்ன அது இருக்கோ இல்லையோ நான் நிறைந்தவன் என்னிடத்துல பொருள் வரலாம் போகலாம் உறவுகள் வரலாம் போகலாம் நிறைவுக்கு நிபந்தனை இல்லாத நிறைவுடையவன் நான் ஆனா நமக்கு நிறைவுக்கு நிபந்தனை இருக்கே இதெல்லாம் இப்படி இருந்தா தான் நான் சந்தோஷமா இருப்பான் இருக்கு பிறகு அடுத்தது வந்து நித்தியக மரணபயமற்றவன் ஏக ஏகங்கிறதெல்லாம் அகம் பூர்ணக்சன் வாய்ப்பில் இப்ப மீண்டும் ரீகலக்ட் பண்ணா முதல் வரில நான் யார் நான் யார் முதல் ஸ்லோகத்துல நான் யார் நான் யார் பிறகு ஏன் இந்த சம்சாரம் எனக்கு வந்தது என்ன உபாயம் நான் அனுபவிக்கின்ற இந்த உலகம் வெறும் தோற்றம் அதுவும் என்னிடத்தில் தான் வந்தது இனி நான்காவது ஸ்லோகத்தின் சாராம்சம் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சொல் சாஸ்திரம் படிச்சவங்களுக்கு அத்தியாசக அத்தியாசம்னு எல்லாருக்கும் தெரியும் அத்தியாசம்னு சொன்னா ஒன்றின் மீது ஒன்றை ஏற்றி வைத்தல் இந்த அத்தியாசத்தை நம்ம இரண்டா பிரிச்சோம் தர்ம அத்தியாசம் தர்மி அத்தியாசம்னு தர்மி அத்தியாசம்னா ஒரு பொருளையே வேறொரு பொருளாக பார்த்தல் இப்ப கயிறு இருக்கு கயிற்றையே பாம்பா பார்த்தர்றோம் அப்ப அது வந்து தர்மி அத்தியாசம் அந்த ஆப்ஜெக்டையே வேறொரு பொருளா பார்க்கறோம் தர்ம அத்தியாசம்னா தூய்மையான ஸ்படிகம் இருக்கு அதுக்கு பக்கிவப்பு வர்ணத்தை உடைய கலர் உடைய மலர் இருக்கு அந்த ஸ்படிகத்தையே மலர்ன்னு நினைக்கிறதில் ஸ்படிகளை பட்டு ஸ்படிகம் சிவப்பா தெரியுது உடனே சிவப்பு வர்ணமுடைய ஸ்படிகம்னு சொல்றோம் இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா அந்த ஸ்படிகத்தை மலர்னு நினைக்கிற நினைக்கவில்லை மலரினுடைய தன்மையை ஸ்படிகத்துல பார்த்தரும் இப்ப தர்ம சில குணங்களை தவறாக எடுத்து கொள்ளுதல் அந்த ஸ்படிகத்துக்கு சிவப்புங்கிற வர்ணம் கிடையாது ஆனா இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம் அது தர்ம அத்தியாசம் கடல் நீல நிறம்ன்னு சொல்றோம் அது தர்ம அதாவது வானத்தில் இருக்கிற நீளத்தை கடல்ல இருக்கிறதாக நம்ம அனுபவத்துல தெரியுது நினைக்கிறோம் அப்படி இந்த தேகமே நான் நினைக்கிறது தர்ம அதை தொடர்ந்து வருவது தேகத்தினுடைய தன்மையெல்லாம் நான் அதை நான் அனுபவிக்கிறேன் தர்ம அத்தியாசம் நான் தர்மி அத்தியாசம் தேகத்தின் தன்மைகள் நான்னா தர்ம அத்தியாசம் இப்ப இந்த ஸ்லோகத்துல ஆசிரியர் வந்து தர்ம நீக்குகின்றார் தேகத்தினுடைய சில தன்மைகளை எல்லாம் சொல்லி இதெல்லாம் எனக்கு இல்லை இதையெல்லாம் நான் நீக்கணும்னு சொல்றேன் அதாவது தேக ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி இருப்போம் வர வரத்தான் ஆரோக்கியமா இருந்தாலும் கர்வம் வரும் என்ன யாரால அசைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்னன்னா அதனுடைய விளைவா சில சம்சாரங்கள் வரும் ஆனா இங்கு வந்து தேக தர்மம் அல்ல எனக்கு இல்லை இதெல்லாம் எப்பொழுதுன்னா அந்த தேகத்திலிருந்து சில துயரங்கள் வரும் உண்மையிலேயே நமக்கு சில கஷ்டங்கள் எல்லாம் வரும்போது இந்த சாதகனுக்கு வந்து அதுவே ஒரு சாதனையா இருக்கும் வரும் பொழுதுதான் இந்த ஞானத்தின் தேவைப்பட்டு ஞானத்துக்கிட்ட போறான் போய் ஞானத்தெடுத்து அந்த கஷ்டத்தை நீக்கிறான் இந்த கஷ்டமே வரலன்னு வச்சுக்கோமே ஞானத்திட்ட போக வேண்டிய அவசியமே இல்லையே அறிவுகிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லையே அப்ப பகவான் வந்து யாருக்கு ஞான நிஷ்ட கொடுக்கலான்னு முடிவு பண்றாரோ அவருக்கு பரிசவர் தொடர்ந்து கஷ்டத்தை கொடுப்பார் இது வந்து ஒரு பாரடாக்ஸ் பொதுவா என்ன நினைப்போம் பகவான் பாவம் இருந்தா கஷ்டத்தை கொடுப்பார் புண்ணியம் இருந்தா சந்தோஷத்தை கொடுப்பார் நினைக்கிறோம் வேதாந்தத்துல இந்த பிலாசபி ரிவர்ஸ் ஆகுது சில சமய சில கஷ்டங்கள் புண்ணியத்தினுடைய பலன் நமக்கு புண்ணியம் கிடைச்சதுனாலதான் இந்த கஷ்டம் வருது ஏன்னா அது நம்ம அடுத்த லெவல் ஆஃப் திங்கிங் அடுத்த லெவல் டைமென்ஷனுக்கு எடுத்துட்டு போகுது அப்படி இந்த சரீரத்தில் இருக்கிற சில குறைகளை எல்லாம் இங்கு பகவான் கூறி இதெல்லாம் சம்பந்தம் பார்ப்பவன் குறிப்பா வயது ஆக உடலுக்கு நோய் வரும் அந்த நோயை எப்படி நம்ம எதிர்கொள்கின்றோம் டாக்டர் கிட்ட போறோம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அது வியாபகாரிகம் அது ஒரு ஆங்கிள் அதை நம்ம செஞ்சாகணும் அப்பாற்பட்டு அதை நம்ம இப்படி பார்க்க வேண்டும் அதை கூறுகின்றார் பிரல் என்ற தர்மம் உடலுக்கு உண்டே தவிர எனக்கு இல்லை வளர்தல் மாறுதல் வயோதிகத்தை அடைதல் போன்ற மாற்றங்கள் உடலுக்கு தவிர எனக்கு இல்லை இந்த மாற்றங்களை ஒரு சில சமயங்கள்ல நம்ம ஏற்றுக்கிறோம் சில சமயங்கள்ல ஏற்றுக்கொள்வதில்லை அதே சமயத்தில் உடலுக்கு வருகின்ற அழிவு நோய் போன்றவைகளும் எனக்கு இல்லை இந்த தர்மங்கள் எல்லாம் உடலை சார்ந்தது இரண்டாவது வரியில சொல்ற தேகசிய உக்தாகா பிராகிருத சர்வ தர்மாக பிராகிருதாக சர்வ தர்மாக இது தேகத்திற்கு சொல்லப்பட்டுள்ள பிரகிருந்து உருவான மாயையிலிருந்து உருவான தேகத்தோடு சம்பந்தப்பட்டதுதான் எல்லா இந்த தர்மங்களும் இரண்டு வரையில எந்தெந்த ஷரீரத்தினுடைய தன்மைகள்னால நான் துயரப்படுறனோ அந்த துயரம் வரும் நான் இந்த ஞானத்தின் மூலமா அந்த துயரத்தை ஏற்று வேண்டும் அதாவது துயரத்தை நீக்க முடியாது வேதாந்தம் அடிச்சா தலைவலியே வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் வேதாந்தம் அடிச்சா உடல எந்த உபாதியும் வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி அல்ல இந்த வேதாந்த வந்து உடலுக்கு வருகின்ற ஸ்தூலமான கஷ்டங்களை எல்லாம் நீக்காது பிறகு என்னன்னா அதை எடுத்து கொள்கின்ற மனதில் உள்ள சில மாற்றங்களை நமக்கு கொடுக்கும் அத நம்ம ஏற்றுக்கொண்டால் அத வந்து சாமிஜி சொல்வார்கள் அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்வார்கள் சில பேருக்கு இந்த ஸ்போர்ட்ஸ்ல பல விதம் இருக்கு ஒரு விதமான ஸ்போர்ட்ஸ் என்னன்னா நம்ம வந்து டிவி முன்னாடி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு விதமான ஸ்போர்ட்ஸ் இனி ஒண்ணுன்னா சில பேர் வந்து மவுண்டன் கிளைம்பிங் சொல்லி கஷ்டப்பட்டு மலை ஏறிட்டு அது பார்த்தா சாதாரண பேசாம வீட்டுல உட்கார்ந்து அதை விட்டுட்டு ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு மலை ஏறணும் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கு அப்ப ஸ்தூலமா என்ன பட் அவங்க மேக்ஸிமம் ஜாலியில பண்றாங்க அப்படி நமக்கு வர்ற எல்லா துயரங்களும் அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸ் சந்தோஷத்தை எப்படி எடுத்துக்கணும்னா என்டர்டெயின்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கணும் அதாவது சிலதெல்லாம் ஜாலிக்கு சந்தோஷமா பண்ணுவோம் சிலதெல்லாம் கஷ்டத்தை சந்தோஷமா பண்ணுவோம் ரெண்டுமே நாம விரும்பி பண்ணுனா அது ஸ்தூலமா வர்ற கஷ்டத்தை நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அப்படி இந்த உடலுக்கு வர்ற அனைத்து நோய்களும் நாம பார்க்கிற விதத்துல அது சம்சாரமா அல்லது ஸ்போர்ட்ஸா அப்படிங்கறது முடிவு பண்றோம் உண்மையிலேயே யார் பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனா ஞானிதான் காரணம் என்ன வர்ற எல்லா துயரத்தையும் ஒரு ஸ்போர்ட்ஸா பார்க்கிறா இது கஷ்டத்தை கொடுக்கற ஒரு ஸ்போர்ட்ஸ் அல்லது சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு விளையாட்டு இனி அடுத்தது அப்படியே மனதுக்கு போற கர்த்திகி அகங்காரஸ்ய ந சின்மய மேம் கவனமா படிக்கணும் கர்த்திகி சின்மய அஸ்தின்னு படிச்சிடக்கூடாது கர்த்திகி அடுத்த சொல் அகங்காரஸ்ய ந சின்மய அஸ்தி அதாவது சின்மய சொரூபமான எனக்கு கர்த்திருவம் போன்றவைகள் கிடையாது இதெல்லாம் இந்த அகங்காரத்துக்கு தான் இருக்கு அகங்காரத்துக்குத்தான் நான் கர்த்தா நான் போக்தாங்கிறது இருக்கு சைத்தன்ய சொரூபமான எனக்கு இல்லை என்று சொல்லி கடைசியில என்ன சொல்ற மே எனக்கு கிடையாது ஆத்மனக மே சிவோகம் நான் சிவ சொரூபம் இப்ப சின்மயசிய மே ஆத்மனக என்னுடைய நான் நான் கிடையாது சிம சொமான அகங்காரத்துக்கு அனைத்து தர்மங்களும் இங்கு நீக்கப்படுகிறது முதல் ஸ்லோகத்துல வந்து தர்மி அத்தியாசம் நீக்கப்பட்டது இந்த ஸ்லோகத்துல தர்ம அத்தியாசங்கள் நீக்கப்பட்டது சில பேர் வந்து நான் உடம்பில்லன்னு தெரியுது ஆனா அந்த தலைவழிதான் எனக்கு வந்துட்டே இருக்கு இல்ல உடம்பு இந்த நோயத்தான் என்னால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு அவங்க என்ன நினைச்சிருக்காங்க ஏதோ தர்மிய நீக்கிட்டு தர்மத்தை வைத்துக் கொண்டுள்ளார்கள் அது எப்படின்னு சொன்னாயத்தை அதே போல சரீரத்தை நான் நீக்கிட்டேன் ஆனா சரீர தர்மத்தை நீக்க முடியலன்னு சொல்ற மாதிரி இருக்கு அதனாலதான் ஆசிரியர் அதுக்குன்னு ஒரு ஸ்லோகத்தை கொடுத்து இந்த தர்மங்கள் எல்லாம் என்னை சார்ந்ததல்ல இனி ஐந்தாவது கடைசி ஸ்லோகம் அதனுடைய இது ஒரு மத்திய அஸ்தி விஸ்வம் சத்தியம் பாக்கியம் வஸ்து மாயா உபக்ளிப்தம் அதாவது வந்து எனக்கு அந்நியமாக எதுவுமே இல்லை எது இருக்கிறதா நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் சத்தியம் விஸ்வம் சத்தியமாக எந்த பொருளும் கிடையாது அதாவது சத்தியமா உண்மையா எனக்கு வேற எந்த பொருளும் கிடையாது வெளிய பொருள்கள் இருக்கே அது எப்படி வந்தது மாயா உபக்ளிப்தம் அது இறைவனுடைய மாயையினால் தோன்றியது இப்ப சத்தியமாக விஸ்வம் உலகம் என்ற ஒரு பொருள் எனக்கு வேறாக இல்லை ஆனால் மாயையினால் அது இருக்கிறது போல் தெரிகின்றது இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனா இதெல்லாம் ஆழ்ந்து சிந்தித்து நிதித்தியாசனம் புரியும் துல்லியம் கண்ணாடிக்குள் இருக்கின்ற பொருளுக்கு துல்லியமானதுதான் இந்த உலகம் கண்ணாடிக்குள்ள ஒரு ஊரே இருக்கு விஸ்வம் தர்பண திருஷ்யமான நகரின்னு சொல்றது போல ஆனா அது எப்படி பொய்யோ அதுபோல இந்த உலகமானது பொய் அத்வை அத்வைதமான என்னிடத்தில் இவைகள் விளங்கி கொண்டிருக்கின்றன தஸ்மாத் சிவோகம் ஆகவே நான் சிவஸ்வரூபம் இதனுடைய தாற்பயத்தை பார்ப்போம் ஒரு உதாகரண நம்ம எடுத்துக்கொள்வோம் ஒரு அழகான மரத்தினால ஒரு யானை செய்யப்பட்டுள்ள ஒரு ஒரிஜினல் யானை எப்படி இருக்குமோ அதே பெயிண்டிங் எல்லாம் கொடுத்து தந்தத்துக்கு ஒயிட் கலர் கொடுத்து இந்த வேற கலர் கலர் எல்லாம் கொடுக்காம அந்த யானை எப்படி இருக்குமோ அதே போல ஒரு மரத்துல செய்யப்பட்டுள்ளது ஒரு ஆறு ஏழு வயசு பையன் வந்து அந்த யானைய பார்த்து பயந்துக்கிறான் என்ன எப்படி பயந்துக்கிறான் இது உண்மையான யானை அது வந்து என்ன துயரப்படுத்தி இருந்து பக்கத்துல இருக்கிற பெரியவர் அத ரசிக்கிறார் காரணம் என்ன தெரியுமீது பொய்யான யானை எவ்வளவு அழகா வேலைப்பாடுடன் இருக்கிறதுன்னு அதை ரசிச்சுட்டு இருக்கார் இவன் வந்து பயந்துட்டு இருக்கான் பிறகு வந்து வேறொருவர் இவருக்கு அட்வைஸ் பண்றார் என்ன அட்வைஸ் பண்றாருன்னா இந்த யானையை கண்டு பயந்துக்காத அது யானை உன்ன தாக்க வந்துச்சுன்னா நீ யானைக்கு பின்னாடி போய் நிக்கணும் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே கழுதிக்கு பின்னாடி நிக்க கூடாது யானைக்கு முன்னாடி நிக்க கூடாதுன்னு சொல்லுவார் அதாவது யார் யாருகிட்ட எப்படி நடந்துக்கணும் யானை முன்னாடி நின்னா நம்ம தாக்க வருகிறான்னு பயந்துட்டு அடிச்சிடும் அதுக்கு பின்னாடி நமக்கு பின்னாடி ஆள் இருக்கு இந்த யானைகிட்ட நீ எப்படி நடந்துட்டா தப்பிச்சுக்கலாம் அல்லது வளைஞ்சு வளைஞ்சு ஓடுனா ஒன்னா பிடிக்க முடியாது இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவரு யாருன்னு ஒரு பெரிய யோகி யாருக்கு இந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ற உடனே இந்த பையன் என்ன பண்றா அந்த யானை கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தைரியத்தை வளர்த்திக்கிறான் அறிவை அடையறா பிராக்டிஸ் பண்றான் யோக அபியாசம் எல்லாம் பண்றான் எதுக்குனா இந்த யானை கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறது எல்லா யோகமும் இவன் பண்றது போல தான் நம்ம எத்தனையோ யோக பிராக்டிஸ் எல்லாம் பண்றோமே அது எதற்குனா இல்லாத ஒரு யானை இருக்கிற மாதிரி வந்து நம்ம துயரப்படுத்தும் அதிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கணும்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம செய்யற அனைத்து பிராக்டிஸும் இதற்கு தான் நிகர் நிறுத்திருவ உண்மை என்ன உண்மையா நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் இல்லாத யானை என்னை அடிச்சிடும்னா அதுக்கு தைரியத்தை வளர்த்திட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு ஆச்சரிய நமக்கு வரும் கீதையில சொன்ன மாதிரி ஆச்சரியம்னு பெரிய ஆச்சரியம் என்னன்னா அந்த யானை உண்மையிலேயே இருக்கிறதா கற்பனை பண்ணிட்டு அந்த யானை என்ன வந்து ஏதோ பண்ணிடுன்னு நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ண அனைத்து யோகமும் எப்பொழுதுனா யானையை பற்றிய ஞானம் வந்த அந்த ஞானம் வராத வரைக்கும் எல்லா யோகமும் தேவைதான் அந்த யானைகிட்ட இருந்து எப்படி தப்பிச்சுக்கிற சில பேர் பிளான் போடுவார்கள் யாராவது உங்க வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வர்றாங்க எப்படி நடந்துக்கணும்னு பிளான் போடுவார்கள் காரணம் என்ன வந்தா நான் இரிட்டேட் ஆயிடுவேன் கோவப்பட்டுருவேன் நான் எப்படி பிளான் பண்ணணும் எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்து நம்மளும் ட்ரைனிங் கிடைக்கிற மாதிரி இந்த உலகத்திலிருந்து என்னை காப்பாத்திக்கணும்னு நம்ம போடுற பிளான் எல்லாமே இந்த குழந்தை யானைகிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்க போடுற பிளான் தான் இவ்ளவு சம்பாரிச்சு வச்சுக்கணும் சில பேர் எப்ப பார்த்தாலும் பணம் இவ்வளவு சம்பாரிச்சு அடிக்கடி பாஸ்புக் எடுத்து பாத்துக்கிறது ஒரு ஒரு சாட்டிஸ்பாக்சன் அது இருக்கத்தான் போது நேரத்தை இருந்ததோ அதே தான் இருந்தாலும் பார்த்த ஒரு ஒரு சந்தோஷம் காரணம் என்ன என்ன பாதுகாக்கும் அப்ப இந்த உலகத்திலிருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருந்தோமோ பிறகு வந்து பக்தின்னு வந்துட்டா யோகக்ஷேமே பகவான் என்ன காப்பாத்துவார் அதுவும் ஒரு நம்பிக்கை தான் இதெல்லாம் எதற்கு தான் அந்த யானையின் சொரூபம் தெரியாத வரை அந்த யானையினுடைய சொரூபம் தெரிஞ்சிடுச்சது சொன்னா எஃபர்ட்லெஸ் ஆஹ் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த நிதித்தியாசனத்தினுடைய ஹையர் ஸ்டேட்டு எந்த சாதனையிலும் ஈடுபடாமல் இருத்தல் இதெல்லாம் முதல்ல சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்ல முதல்ல நம்ம ஒரு சாதகனா இருக்கணும் கடைசியில என்னன்னா என்னன்னா சாதகன் வரும் பொழுது ஏதோ ஒண்ணு சாதிக்கணும் அங்க சாதிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்ப கடைசி ஸ்டேட் என்னன்னா கடைசியா நம்ம எதை நிதித்தியாசனம் பண்ணணும்னா நான் சாதகன் அல்ல இப்ப ஒரு வேற ஒரு உதாரணம் எடுத்துக்கோ புல நடக்கத்தை சாஸ்திரம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசிருக்கு சிதப்பிரிக்க லக்ஷணத்திலேயே பகவான் வந்து ஞான நிஷ்டை நிஷ்டடையணும்னா இந்த ஆமைய போல உன்னுடைய புலன்களை அடக்கணும்னு சொல்றாரு அது உண்மைதான் எது வரையினா இந்த ஜெகத் மித்தியாங்கிற ஞானம் வராதவரை இந்த புல நடக்கம் சொல்லும் பொழுதே அந்த பொருளுக்கு நான் சத்தியத்துவம் கொடுத்துட்டேனே அது உண்மையா இருக்கிறதுனால தானே என்ன பாதிக்கிறது அது பொய் பார்த்துட்டேன் எதை பார்க்கிறது எதை பார்க்க வேண்டாம் நினைக்கிறது அப்போ எல்லா சாதனைகளும் எங்கு அந்த சாதனைங்கிற தன்மையை இழக்கின்றதோ அதுதான் மோக்ங்கிற இடம் அதுதான் அத்வைத சித்தி அதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம் பிராக்டிஸுக்கு இதில் நம்ம இந்த வேதாந்த படிச்சுட்டோம் அதத்தான் பிராக்டிஸ் பண்ணணுமே தவிர இது ஹையர் ஸ்டேட் இதுக்கு நான் போறேன்னு சொல்லக்கூடாது ஒரு பையன் போறான் அந்த ஸ்கூல்ல பிளஸ் டூ வரைக்கும் இருக்கு பிளஸ் டூ பையன் சீனியர் நான் அங்க போய் உட்காந்துக்கிறேன்னா அது சீனியர் தான் அந்த ஸ்கூல்ல இருக்கிறோம் வேதாந்தம் ஒன்று ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் போகும் பாதைகளை காட்டி கொடுக்கின்ற ஒரு மேப் இரண்டாவது இது ஒரு கண்ணாடி நம்மை நம் காட்டி கொடுக்கின்ற ஒரு மேப் என்ன ஏன் கடைசி ஸ்டேஜ் வரும் நாம எந்த சாதனையும் செய்ய மாட்டோம் அங்க சாதனைக்கு ஒண்ணு இல்லை காரணம் என்ன எதை கண்டு நான் பயந்துக்கிறேன் சொல்லும் துதி பயம் பவதி இருமையிலிருந்து பயம் வருகிறது ஜனகருக்கு வந்து யாஜ்யவல் சொல்லுவார் ஞானத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் நீ பிரனக பிராப்தோசி நீ அபயத்தை அடைந்துள்ளாய் அப்ப அபயம்ங்கிறது தான் மோக்ஷம் இந்த ஸ்லோகத்தின் சாராம்சம் என்னன்னா மத்தக நாண்ய்கெஞ்சி தஸ்தினா எனக்கு அப்பாற்பட்டு எந்த பொருளுமே இல்லை எனக்கு அப்பாற்பட்டு ஏதாவது பொருள் இருந்தா தானே அதுல இருந்து என்ன காப்பாத்திக்கணும் இருக்கிறதே நான் ஒருத்தந்தான் அப்படி அந்த யானைங்கிற உருவத்துல இருக்கிறது மரம் ஒரே ஒரு தத்துவம் தான் அதற்கு கால்கள் கிடையாது என்ன வந்து துயரப்படுத்த துன்பிக்க கிடையாது என்னை வந்து தூக்கி எரிய பிறகு நான் எதை கண்டு பயந்து என்ன சாதனை நான் செய்ய வேண்டும் இப்ப சாதகன் சாதகன் இருந்துட்டு இருந்த நாம் கடைசி ஸ்டேஜ்ல நான் சாதகனும் அல்ல எனக்கு சாத்தியமும் இல்லை பிறகு நான் யார்னா கடைசியில சொல்றே அத்வைதமான என்னிடத்தில் இவைகள் அனைத்தும் விளங்குகின்றது இந்த ஸ்லோகத்தை எல்லாம் கேக்கிறதோட நம்ம நிறுத்திக்கணும் கேட்டு சந்தோஷப்பட்டுக்கலாம் ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா கர்மயோகத்திலிருந்து ஆரம்பிக்கணும் இல்ல அதுக்கும் கீழே ஏதாவது இருந்தா ஸ்டார்ட் பண்ணும் கர்ம யோகத்துக்கு கீழே என்ன இருக்குன்னு சொன்னா பகவான் வந்து கர்ம யோகத்தை ஆரம்பிக்கும் போதே நீ போகணும்னா காமிய கர்மத்தையும் செய்ய ஆனா கொஞ்சம் அளவோட செஞ்சுக்கோ பகிர்ந்து செய்துகொள் தர்மப்படி செய்துகொள் அத தர்மப்படி நீ இன்பத்தை அனுபவி அந்த இன்பத்தை அனுபவிக்கும்போது கொஞ்சம் பகிர்ந்து அனுபவி ஏன்னா நீயே அனுபவிச்சிட்டு இருந்தீன்னா ஒன்னா அழிஞ்சிருவேன் இல்ல புண்ணியம் கிடைக்காது பிறகு காலப்போக்குள் அந்த கர்ம காமிய கர்மம் நீங்கி கடமைக்குள் வருவாய் அந்த ஸ்டேஜ்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும் கடைசி ஸ்டேஜ் என்ன அஜாத சத்ரு பகைவன் வெறுக்கிறதுக்கு ஆள் இல்லை பயந்துக்கிறதுக்கு எனக்கு பொருள் இல்ல அது யோசிச்சு நல்லா இருக்கும் வேற கற்பனையே சந்தோஷமா இருக்கும் உண்மையான அந்த அறிவு வந்தா எப்படி இருக்கும் அதுதான் மோக்ஷம் அதனால எப்படி முடிக்கிறார் தஸ்மா சிபோகம் தஸ்மாத் ரொம்ப இப்ப நினச்சுட்டு இருக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் நமக்கு தமக தேவை எல்லா சாதனைகளும் தேவை நான் மட்டும் இருக்கின்றேன்னு சொன்னா அங்கு சாதனைகள் இல்லை அத சங்கரர் சொல்லுவார் எது வந்து இருக்கோ அது அஜிக்கு சாத்தியம் அதாவது தர்மப்படிதான் இருப்பான் இவனால அதிக முடியாது அது வந்து இவன் ஞானிகளினுடைய சாதகர்களினுடைய இலக்கு அப்படி நாம் புரிந்து கொண்டு இந்த அத்வைதம் என்ற லட்சியத்துக்கு நாம இங்கு இருக்கிறோம்னு பார்த்து அந்த சாதனையை பிரதானமாக கொண்டு வாய்ப்பு கிடைத்து மனமும் கிடைத்தால் வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைச்சிடும் பேசுதல் ரொம்ப ஈஸி என்னன்னா பேசுறது காரணம் என்னன்னா நம்ம பேச ஆரம்பிச்சதுல இருந்து மரணப்படுக்கிக்கு போகும் வரை சலிக்காத ஒரு புலன் நாக்கு காது ர காது கேட்காம போலாம் ஆனா எவ் கேட்டாலும் யாராவது காது வலிக்குதுன்னு சொல்லுவாங்க மூணு மணி நேரம் கேட்டுட்டாங்க இயர் போன் கேட்டா வலிக்கணும் அது வேற விஷயம் சும்மா கேட்டா வலிக்காது காதும் வலிக்காது ஆனா கை வயசாக தூக்க முடியாது கால் நடக்க முடியாது சாப்பிட முடியாது எத்தனையோ ப்ராப்ளம் வந்துடும் பகவான் வந்து ஏனோ வாயையும் காதையும் என்ன பண்ணி வச்சிட்டாரு சலிக்காத புலனா வச்சுட்டார் ஆனா வாய்க்கு ஒரு கேப்பு போட்டிருக்கார் காது கதை போடல நம்ம என்ன பண்ணணும்னா திருப்பி இந்த கேப் அங்க போட்டுட்டோம் வாயை திறந்தா சொல்லுவார்கள் எப்படின்னா வாயை திறந்தா காது மூடிடுமா வாய மூடுனா காது திறந்துக்குமா அது சீக்கிரா பகவான் படைச்சு வச்சிருக்காரு அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய பேச்சு என்ற ஒரு புலனை நாம் அடக்கி கேட்டல் என்ற தன்மையை வளர்த்தி கொள்வோம் அந்த கேட்டல்ங்கிறது அவ்வளவு சுலபமா வராது அப்படி வந்திருந்தால் கண்டிப்பா இந்த ஜென்மத்தில் பண்ண புண்ணியத்தின் பலனெல்லாம் நமக்கே தெரியும் ஏதோ ஜென்மத்தில பழகியிருக்கோம் அதை நாம் பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு ஒரு அழகான சச்சங்கம் சூழ்நிலை அமைந்துள்ளது பயன்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் பயன்படுத்தி பயனடைவீர்களாக இன்று பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கின்றேன் பூர்ணமிதம் பூர்ண பூர்ணமுதட்ச பூர்ணய பூர்ணமாதாய பூர்ணமேவிஷேஷ